நற்றினையின் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் கடந்த வாரம் நம்ம அஞ்சல் முத்திரையை பற்றி பேசிகிட்ருக்கும்போது ரெகுலர் அஞ்சல் முத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாரம் ஆலோசனை அஞ்சல் முத்திரை அதாவது அட்வைசரி போஸ்டல் மார்க்கிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இது என்ன அஞ்சல் முத்திரையில் ஆலோசனை அஞ்சல் முத்திரை ஒரு அஞ்சல் முத்திரையில் ஆலோசிக்கிறதுக்கு அதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இது எப்படி முடியும் ஆமா, முடியும் எப்படின்னா சில தபால்கள்ல இப்படிப்பட்ட ஆலோசனை அஞ்சல் முத்திரைகளை பதிவு செய்வாங்க எந்த சமயத்தில் அப்புறம் எப்படிப்பட்ட அஞ்சல் முத்திரைகளை நம்ம அட்வைசரி போஸ்டல் மார்க்கிங்ஸுன்னு சொல்கிறோம் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல ஃபார்வர்டிங் போஸ்டல் மார்க் அதாவது முன்னோக்கிய அஞ்சல் முத்திரை அஞ்சல் போக்குவரத்தில் முற்காலத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகள்லையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட தொடக்க காலத்துலேயும் ஒரு தபாலானது அது அனுப்புறவர்கிட்ட இருந்து அது போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் பல இடங்களையும் பல அஞ்சல் அலுவலகத்தையும் கடந்து தான் போக வேண்டி இருந்தது அந்த அளவுக்கு தான் வசதியும் வாய்ப்புகளும் இருந்தது அந்த காலத்தில் ஸோ அந்த தபால்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 பற்றின சம்மந்தமான தகவல்களை நான் உங்களுக்கு ஜனவரி பதினேழாம் தேதி நம்ம அறிமும் அஞ்சல் தொலையில் சொல்லியிருந்தேன் அடுத்தது நாலாவது கட்டணம் கொடுக்க வேண்டிய அஞ்சல் முத்திரை அதாவது போஸ்டேஜி டியூ போஸ்டல் மார்க்கிங் குறிப்பிட்ட மதிப்புள்ள அஞ்சல் தலைகளை நாம் அனுப்புகிற தபாலில் ஒட்டி அனுப்பலன்னா அந்த தபால்கள் மேலே போஸ்டேஜி டியூங்கிற ஒரு அஞ்சல் முத்திரையை வந்து பதிவு செய்வாங்க இதை பற்றின தகவல்களையும் பிப்ரவரி ஏழாம் தேதி நம்ம அறிவாம்ஜா அஞ்சல் தலையில் கேட்டிருப்பீங்க அடுத்தது ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ் அஞ்சல் முத்திரை இதை சுருக்கமா ஆர ல் ஓன்னு சொல்லுவாங்க இது என்னென்னா ஒரு தபால் அனுப்பும்போது அந்த தபால் மேலே அது போய் சேர வேண்டிய இடத்தோட முழு முகவரி இருக்கணும் அப்போ அது கரெக்டாக போய் சேரும் அந்த முகவரியோட அந்த தபால் மேலே அதை அனுப்புகிறவரோட முகவரியும் இருந்தா ரொம்ப நல்லது இது ஏன் சொல்கிறேன்னா சப்போஸ் நாம் அனுப்புற தபாலில் போய் சேர வேண்டிய இடத்தோட முகவரி தவறாக இருந்ததுன்னா அந்த தபால் நமக்கே திரும்பி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு ஓகே ஆனால் அப்படிப்பட்ட தபாலில் அனுப்புறவரோட முகவரியும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த தபால் போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போகாது அதே மாதிரி திரும்பவும் அனுப்பின இடத்துக்கும் வர முடியாமல் போயிடும் திருசங்கு சொர்க்க மாதிரி அந்த தபாலோட வந்து நிலைமை வந்து இருக்கும் இந்த மாதிரியான தபால்கள் மேலே வைக்கிற அஞ்சல் முத்திரையைத்தான் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் போஸ்டல் மார்க்கிங்னு சொல்லுவோம் இந்தியாவில் தபால் துறையோட இருபத்தஞ்சி அஞ்சலக வட்டங்கள்லேயும் ஆர்லோ ஆஃபீஸ் வந்து இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஆரல் ஓ அலுவலகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் மேலும் இந்த ஆரல் ஓ அலுவலகங்களுக்கு சாதாரண தபால்களை அவங்க வந்து மூணு மாதம் வரைக்கும் வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே அந்த தபால்களை வந்து அழிச்சிருவாங்க ஆனால் தபாலில் வர்ற பார்சல்களை மட்டும் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பார்சலில் இருக்கிற பொருட்களை வந்து ஏலம் விட்டுருவாங்க இதுதான் ஆர்எல்ஓ மற்றும் ஆர்எல்ஓ போஸ்ட் மார்க்கிங் தகவல் இன்றைக்கி நாம தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சல் முத்திரைகள் அதாவது ஃபார்வேர்டிங் போஸ்டல் மார்க் மிஸ்ஸெண்ட் போஸ்டல் மார்க் லேட் ஃபீ போஸ்டல் மார்க் போஸ்டேஜ் டிவ் போஸ்டல் மார்க் அப்புறம் ஆர்எல்ஓ போஸ்டல் மார்க் எல்லாமே ஆலோசனை அஞ்சல் முத்திரை வகையை வந்து சேர்ந்தது மேலும் சில அஞ்சல் முத்திரைகள் பற்றின தகவல்களை